அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் உங்கள் தோழி முக்கணி என்ன நீர்களேனு ஒரு அழகான ஊருங்க அந்த ஊருலும் பச்சை பசீன்னு அழகா செழிப்பா இயற்கையா இருக்குங்களாங்க பார்க்கவே அப்படி பல பலன் சூப்பரா இருக்குங்களா அப்படிப்பட்ட ஊர்ல ஒரு பெரிய சாலை ஒண்ணு இருந்துச்சுங்களா அந்த சாலை ஓரத்துல ரெண்டு பக்கமும் பெரிய மரம் இருந்துச்சுங்களாங்க எதிரெதிர்புறமா அந்த மரத்துக்கிட்ட ஒரு குருவி ஒரு நாள் வந்துச்சுங்களா குருவி வந்து ஒரு மரத்துக்கிட்ட கேட்டுச்சான் ரொம்ப வரேன் எனக்கு தங்கறதுக்கு இடம் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அதுக்கு அந்த மரம் சொன்னான் இல்ல குருவி என்னால உனக்கு இடம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சான் உடனே அந்த குருவி மனசுக்குள்ளாரு சே இவ்வளவு கல் மனசா இருக்கு மரம் நம்ம இப்போ தூரத்துல இருந்து வந்திருக்கோம் கேக்குறோம் இது இடம் கூட தரமாட்டேன்னு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே எடுத்தாப்புல இன்னொரு மரம் இருந்ததுங்களா அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த மரத்துக்கிட்ட கேக்குதான் மரமே மரமே நான் ரொம்ப எனக்கு இருக்கிறதுக்கு இடம் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் உடனே அந்த மரம் குருவி நீ தங்கிக்கோ என் எடுத்துட்டே அப்படின்னு சொல்லி சொல்லுதான் உடனே அந்த குருவி அன்னையில இருந்து அங்கேயே கூடு கட்டிட்டு தங்கிட்டு திறந்துச்சிங்களாங்க இந்த டீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு பயங்கரமான காத்து மழை வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த வெள்ளத்துல அந்த மரம் வந்து அடிச்சுக்கிட்டு போதுங்களாங்க எந்த மரம் தெரியுங்களா அந்த குருவிக்கு இடம் தர மாட்டேன்னு சொன்னச்சு அந்த மரம் உடனே இந்த குருவிக்கு அதை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் உடனே அந்த மரத்துக்கிட்ட சொல்லுதான் ஏய் மரமே எனக்கு இடம் தரமாட்டேன்னு சொன்ன பாத்தியா கடவுளா பார்த்து உனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிக்குதான் அதுக்கு அந்த மரம் என்ன தெரியுங்களா சொன்னா குருவி நண்பா எனக்கு வயசாயிடுச்சு அதனால தான் நான் உனக்கு தங்கிறதுக்கு இடம் தரல எப்படி இன்னொரு காற்று மழை வெள்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் இருக்க மாட்டேன் நீ நான் இடம் கொடுத்து நீ என் கிட இருந்திருந்தனா நீயும் இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு இறந்துருக்கணும் நீ நல்லபடியாக இன்னும் கொஞ்ச காலம் வாழணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் தங்கறதுக்கு இடம் கொடுக்கலை நீ சந்தோஷமாக இரு நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அது வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்குதுங்களாங்க அந்த குருவிக்கு கேட்ட உடனே கண்ணிலிருந்து கண்ணு தனியா வருதுங்களாம் ஏன்னா இவ்வளோ நாளா இந்த ஒரு நல்ல மனசுள்ள மரத்தை நாம தவறா எண்ணி நம்ம எதிரியாவே பார்த்துட்டோமே அப்படின்னு இந்த குருவிக்குள்ளார மனசுக்குள்ள பயங்கரமான குற்றம் உணர்வுங்களாங்க ஆம் நீர்களே நாமும் நாம் முதல் கேட்டு மற்றவர்கள் அதை செய்ய மறுத்தால் அதை நாம் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக கூட அது இருக்கலாம் அதனால் யாரையும் எந்த நேரத்திலும் தவறாக இணைத்து கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்